வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி நூற்று பதினான்காவது செய்தி சேவை ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகஸ் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள அரசு முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சீ ஞானப்பிரியன் தமிழகச் செய்திகள் மின்சாரம் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மரணமடைந்த மின்வாரிய ஊழியர் பழனியின் இரண்டு மகள்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் கல்வி உதவித் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேற்று வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மோடிக்கு வந்த கொலை பின்னணியில் அந்நிய நாட்டு சதி இருக்கலாம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஒரு திரைப்படம் வெற்றியடைவதை வைத்து ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரஜினி கமல் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் மே ஜூன் மாதங்களில் தமிழகத்திற்கான தண்ணீர் கிடைக்க வேண்டுமானால் கர்நாடகத்தில் கோடை காலத்தில் நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் எடுப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் யோசனை தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் சேலம் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது பணிகள் முடிந்து போக்குவரத்து நடைபெற்று வருகிறது அவர் அருகே கடலோரப் பகுதியில் விழுந்துவிட்டதாக கருதப்பட்ட இருபத்தி இந்திய கடற்படையைச் சேர்ந்த மாலுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக ஆட்சியாளர்கள் ஆண்டுக்கணக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் மருத்துவ படிப்பு கட்டணத்தை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மின்வாரிய பணியாளர்கள் இறந்தால் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு கல்வித் தகுதியின்படி கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்கப்படுவதாக அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் இந்திய செய்திக் காலம் இந்திய வானிலை மைய முன்னறிவிப்புக்கு இணங்க மும்பையை நேற்று அதிகாலை முதல் கனமழை புரட்டி போட்டுள்ளது பல பகுதிகளில் பெரிய அளவில் சாலைகளிலும் தெருக்களிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் புறநகர் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன டெல்லியில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் கொள்ளிப்பும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாஜக அரசுக்கு எதிராக மாவோயிஸ்டுகளில் சில கட்சிகள் பயன்படுத்துகின்றன என்று மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த எழுபது ஆண்டுகால இந்திய விடுதலை வரலாற்றில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய ஆண்டுகளில்தான் உலக வங்கியிடமிருந்து இந்தியா கடன் வாங்கவில்லை என்ற செய்தி இம்மரம் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா என்ற பெயரில் உள்ள ட்விட்டர் ஹேண்டில் மூலம் பரப்பப்பட்டது ஆனால் இது உண்மையல்ல என்று ஆல் நியூஸ் என்ற செய்திகளின் உண்மை நிலவரம் அறியும் வலைதளம் ஆராய்ந்து அம்பலப்படுத்தியுள்ளது ஹைதராபாத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஸ்மா நோயாளிகளுக்கு மீன் மருந்து வழங்கும் முகாம் நேற்று முன்தினம் தொடங்கியது ஜம்மு காஷ்மீர் எல்லைப்புற இளைஞர்களுக்கு ஐந்து புதிய படைப்பிரிவுகளில் அறுபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச முதல்வரின் முதன்மை செயலாளர் மீது லஞ்ச புகார் கூறிய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார் திருப்பதி ஏழுமலையானுக்கு கடந்த இருபத்தி ஆண்டுகளாக பிரதான அர்ச்சகராக பணியாற்றி வந்த ரமண மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை அடக்கியுள்ளார் அவரை பணியிலிருந்து தேவஸ்தானம் நீக்கியுள்ளது சத்தீஸ்கரில் போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆந்திர துறைநகர் அமராவதிக்கு குடிநீர் விநியோகத்திற்காக கிருஷ்ணா நதி மீது கோடி செலவில் புதிய அணையை கட்ட ஆந்திர அரசு அனுமதி அளித்துள்ளது ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங் சந்தித்தனர் இதில் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு சீனா அனுமதி அளித்துள்ளதோடு வெள்ளக்காலங்களில் பிரம்மபுத்திரா நதிநீர் நிலவர தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் சர்வதிகாரி பவீஸ் அடையாள அட்டை பாஸ்போர்ட்டை அந்த நாட்டு அரசு முடக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தெற்கு சிரியாவில் ஐ எஸ் நடத்திய திடீர் தாக்குதலில் அரசு ஆயுதப்படையினர் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக போர் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் நடக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை அமெரிக்காவுக்கு வருமாறு அழைப்பேன் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று வெள்ளி மாளிகையில் இப்தார் விருந்தளித்தார் இதில் பல முஸ்லிம் நாட்டு தூதர்கள் பங்கேற்றனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சந்திப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் உள்ளன என்று சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிபியன் பாலகிருஷ்ணன் கூறினார் வணிகச் செய்திகள் கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட நேரடி அந்நிய முதலீடு ஆறாயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஆறு கோடி டாலர் என்று மத்திய தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரமேஷ் அபிஷேக் தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட நேரடி அந்நிய முதலீடு என்று மத்திய தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரமேஷ் அபிஷேக் தெரிவித்துள்ளார் பயனாளிகள் தகவலை செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அளித்தது தொடர்பாக இம்மாதம் இருபதாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு பேஸ்புக் நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது சொகுசு கார்களை தயாரிக்கும் இங்கிலாந்தின் வென்க்ரி நிறுவனம் இந்திய சந்தையில் தனது எஸ்யூவி காரை அறிமுகம் செய்துள்ளது இயக்குநர் குழுவில் அசின் பிரேம்ஜியின் இரண்டாவது மகள் தாரிக் பிரேம்ஜி சேர்க்கப்பட்டுள்ளார் வங்கிகளில் வாராக்கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக சொத்து மீட்பு நிறுவனம் அமைப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க ஒரு குழு அமைக்கப்படுகிறது என்று மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உலக பொருளாதார பேரவை நிர்வாக குழுவில் சனிதா நய்யார் நியமிக்கப்பட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக இரண்டாயிரம் சிறு குறுந்தொழில் நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஐம்பதாயிரம் பேர் வேலை இழப்பர் என்றும் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்திய இளம் தொழில் முனைவர் குழு கண்டறிந்த பெண்கள் பாதுகாப்பு கருவிக்கு பத்து லட்சம் டாலர் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது உடலில் அணிந்து கொள்ளும் வகையிலான இந்த கருவியின் மூலம் தங்களை யாராவது அச்சுறுத்தினாலோ அல்லது தாக்கினாலோ அது குறித்த தகவல்களை பெண்கள் அவசர செய்தியாக பிறருக்கு அனுப்ப முடியும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கேலைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகா டப்ளிங்கில் நடைபெற்ற அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி ஐம்பது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு நானூற்று தொன்னூறு ரன்கள் எடுத்தது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் இது புதிய சாதனையாகும் டேராடூனில் நடைபெற்ற மூன்றாவது டி டுவெண்டி போட்டியிலும் வங்கதேசம் ஆப்பல் அணியிலும் தோல்வியடைந்து தொடரை முற்றிலும் இழந்து மூன்றுக்கு என்று ஒயிட் வாஷ் தடகள வீரர்கள் தங்கள் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு தொகையை அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று ஹரியானா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது சாதனை கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ளார் நார்டிக் நாடு என அழைக்கப்படும் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் தொகையை கொண்ட ஐஸ்லாந்து அணி உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு தகுதி பெறுவது இதுவே முதல் முறையாகும் பிசிசிஐ சார்பில் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான பாலி இம்ரிக்கர் பெங்களூருவில் நடைபெறும் விழாவில் பெறுகிறார் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி திரைச்செய்திகள் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசன் ஜூன் பதினேழாம் தேதி முதல் விஜய் டிவியில் ஒலிபரப்பாக இருக்கிறது தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் இடம்பெற்றுள்ள சொடக்கு பாடலுக்கு நடிகை சைஷா சைகல் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த காலா திரைப்படம் கன்னட அமைப்புகளின் கடும் எதிர்ப்பையும் கடந்து கர்நாடகாவில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது இத்துறை நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிடன் புது அறிவு குவியல் நித்தமர் முத்து சமைகள் சமைகள் அப்போதுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிப்போப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்திற்கு வருகிறார்கள் நன்றி வணக்கம்